فَإِنْ اسْتَعْثَرُوا وَنَهِي بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ رَبُّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَدِّبُوا أَوْلَادَكُمْ عَلَى حُبِّ نَبِيِّكُمْ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ غنيتر كريه اللهم انلئ يا اخله تايما اخله ساهود اخله تماما صلى الله عليه وسلم அவர்கள் பிறந்த மாதம் வந்திருக்கிறது சொன்னாலே வசந்தம் என்று பொருள் இம்மாதத்திற்கு அரபுகள் எந்த அடிப்படையில் இந்த பெயரை வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் கூட பெருமனார் செல்லுல்லாஹு அலேஹி ஒசல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்த காரணத்தினாலே இந்த மாதத்திற்கு வசந்தம் என்பது மிக மிக பொருத்தமான ஒரு பெயராகும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திற்கு அவர்கள் மூலமாகத்தான் வசந்தம் கிடைத்தது எல்லா பாக்கியங்களும் கிடைத்தது எல்லோருடைய உரிமைகளும் கிடைத்தது பெண்களுக்கான கண்ணியம் பெண்களுக்கான உயர்வு பெண்களுக்கான உரிமைகள் இவையெல்லாம் கிடைத்தது பெருமனார் செல்லல்லாஹேஹி செல்லம் அவர்களுடைய வருகையை கொண்டுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்குமான உரிமைகள் கிடைத்தது அடிமைகளுக்கான உரிமைகள் கிடைத்தது இப்படி மனித இனம் இன்றைக்கு அனுபவிக்க கூடிய அனைத்து உரிமைகளும் மனித சமூகம் பெற்றிருக்கின்ற இந்த எல்லா உயர்ந்த நிலைகளும் பெருமனார் செல்லல்லா அலே செல்லம் அவர்களது வருகையினால்தான் இந்த மனித கிடைத்தது அந்த வகையிலே அவர்களுடைய வருகை இந்த உலகத்திற்கு ஒரு வசந்தம் எனவே பெருமனார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திற்கு வசந்தம் என்று சொல்வதற்கிருக்கிறதே மிகவும் பொருத்தமான பெயர் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே ரசூல் செல்லல்லா அல்லி செல்லம் அவர்களை பற்றி கடந்த ஆண்டுகளிலும் நாம் அவர்களது வாழ்க்கையை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கோணங்களிலே அவர்களது வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமணர் செல்லல்லா அலிசில்லம் அவர்களை பற்றி நாம் படிப்பதும் கேள்விப்படுவதும் அவர்களை நேசிப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது பெருமணர் செல்லல்லா அலி செல்லவர்கள் சொல்வார்கள் உங்களில் யாருடைய ஈமானும் பரிபூரணம் அடையாது எதுவரை என்று சொன்னால் ஒரு தம்மை விட தம் மனைவி மக்களை விட பெற்றோரை விட என்னை நேசிக்காத வரை உங்களது ஈமான் பரிபூர்ணம் அடையாது இன்னொரு ஹதீஸ்லா சொன்னார்கள் அல் அஹ் நபியுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கும் போதே உங்கள் நபியினுடைய பிரியத்தையும் சேற்று கற்றுக் கொடுங்கள் சிறு குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்களை சொல்லி தருகிறோம் அந்த ஒழுக்கங்களை சொல்லி தருகிற போது பெருமனார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீதான அன்பையும் அவர்கள் மீதான மகப்பத்தையும் சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வாழ்வு என்பது சாதாரணமான வாழ்வு அல்ல எந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறும் இவ்வளவு அழகான முறையில் ஆதாரபூர்வமான முறையில் தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டது கிடையாது அவர்களுடைய சிறிய விஷயங்களை கூட சகாபாக்கள் பதிவு செஞ்சாங்க அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் கதவை தட்டுவது எந்த முறையில் தட்டுவார்கள் அதை கூட சொன்னாங்க அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்களது உடம்பில் அவர்களது தலையில் எத்தனை நரைத்த முடி இருந்தது என்பதை கூட சகாபா பெருமக்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிக உறுதியான முறையிலே பதிவு செய்யப்பட்டது இந்த மாதத்திலும் கூட உலகம் முழுவதும் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றித்தான் பேசப்பட இருக்கிறது உலகத்தில எந்த தலைவரை பற்றியும் உலகம் அதிகமாக பேசப்படுவது கிடையாது முஸ்லீம் கூட பெருமானாரை பற்றி எண்ணில் அடங்காத புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் வாழ்க்கையை வரலாறு எழுதியிருக்கிறார்கள் அதனுடைய தனித்தன்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் முஸ்லிம்கள் ஆகிய நாம் மிக கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானாருடைய வாழ்க்கையையும் அறிய வேண்டும் ரசூல் சல்லா அலிசன் அவர்களுடைய வழிமுறைகளையும் நாம் அறிய வேண்டும் அருமையானவர்களே இன்றைக்கு பெண்களுக்கான உரிமைகள் தான் அதிகமாக உலகத்திலே பெரிய அளவில் சர்ச்சைகள் விவாதங்கள் செய்யப்படுகிறது எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி பத்திரிகையை திறந்தாலும் சரி பெண்கள் தொடர்பான உரிமைகளைத்தான் அதிகமாக பேசப்படுது இப்போது மத்தியிலே ஆளுகிற அரசாங்கமும் கூட முஸ்லீம் பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற பிரச்சாரங்கள் செய்கிறார்கள் ஆனால் உலகத்திலேயே முதன் பெண்களை கண்ணியப்படுத்தியது பெண்களை உயர்வுபடுத்தியது பெரும நார் செல்லா அலை அவர்கள்தான் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தமானவை மூன்று தான் என்று சொன்னார்கள் தொழுகையில் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது நறுமணம் எனக்கு விருப்பமானது பெண்கள் எனக்கு பிரியமானவர்கள் அதாவது பெண்கள் மீதுள்ள கருணையின் காரணமாக அவர்கள் மீதுள்ள பறிவின் காரணமாக சொன்னார்கள் இந்த பெண்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் உலகத்திலே முன்னால் கிறிஸ்தவ உலகமும் யூத உலகமும் பெண்களை ஒரு பிசாசு என்று சொன்னது பெண்களை ஒரு கெட்ட ஆவி என்று சொன்னது பெண்ணுக்கு ஆன்மாவே இல்லை என்பதாக சொன்னாங்க இந்த விவாதத்திலே ஈடுபட்டார்கள் பெண்ணுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்று இப்படியெல்லாம் உலகம் பெண்களை கிழிவுபடுத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்களை கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களை பேய் பிசாசோடு ஒப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சார்ந்தவனோ பெண்ணும் மனித இனத்தை சார்ந்தவள் என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள்தான் இந்த பெண்களுடைய கண்ணியத்தை உயர்த்தினார்கள் பெண்களுடைய உயர்வை அவர்கள் பாராட்டினார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவன் கண்ணியமானவன் பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவன் இழிவானவன் என்று சொன்னாங்க யார் பெண்களை கண்ணியப்படுத்துகிறானோ அவன் தான் மனிதகுலத்திலே உயர்ந்தவன் யார் பெண்களை இழிவுபடுத்துவானோ அவன்தான் மனித இனத்திலே தாழ்ந்தவன் என்று சொன்னாங்க ஒரு தாய்க்கு தான் மூன்று மடங்கு தந்தையை விட கடமை அதிகம் இருக்கிறது ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள் நான் யாருக்கு அதிக உபகாரம் செய்வது பெருமானார் சொல்வார்கள் உம் மக்க உன் தாய்க்குத்தான் பிறகு யாருக்கு என்று கேட்பார்கள் உன் மக்க உன் தாய்க்குத்தான் பிறகு யாருக்கு உன் தாய்க்குத்தான் பிறகு யாருக்கு உன் தந்தைக்கு உபகாரம் செய் பெண்ணுடைய அந்த உயர்வை ஆணை விட மூன்று மடங்கு சிறந்ததாக சொன்னார்கள் பெண்களுடைய பாதங்களில் தான் சுவனம் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்படி ரசுல் செல்வாலிசன் அவர்கள் பெண்ணினத்தை உயர்த்தி பேசியது கொஞ்ச நெஞ்சம் பெண்களை அடிப்பவர்கள் உங்களிலே சிறந்தவர்களே அல்ல என்று சொன்னாங்க யார் பெண்களை அடிக்கிறானோ அவர்கள் உங்களிலே சிறந்தவர்கள் கிடையாது பெருமனார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த மனைவியையும் அடித்ததில்லை என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்வாங்க யாராவது ஒரு பெண் பெருமானாரிடத்திலே வந்து யார சொல்லா இன்னார் என்னை மணமுடிக்க விரும்புகிறார் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார் பெருமானாரிடத்தில் வந்து பெண்கள் சொல்லுவாங்க அந்த காலத்துல நேரடியாகவே பெண்களிடத்திலேயே தூது சொல்லி அனுப்புவாங்க இப்ப அந்த பெண்கள் வந்து சொல்வார்கள் இன்னார் என்னை மனமுடிக்க விரும்புகிறார் என்று டசூல் செல்வாலை சில அவர்கள் அவர் யார் எவர் என்று விசாரிப்பார்கள் சில நேரத்திலே சொல்வார்கள் அவரை நீ மனமுடிக்க காரணம் அவர் பெண்களை அடிப்பவர் என்று சொல்வாங்க பெண்களை அடிக்கக்கூடிய குணம் அவரிடத்தில இருக்கிறது அவரை நீ மனமுடிக்க வேண்டாம் என்று பெருமான் செலவாலை சில அவர்கள் சொல்வார்கள் பெண்ழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர்கள் பலவிதமான நன்மைகளை சொன்னாங்க ஆண் குழந்தை வளர்ப்பது பற்றி அப்படி எந்த அதிசும் இல்லை ஆனால் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தால் அவருக்கு சொர்க்கம் ரெண்டு பெண் குழந்தையை வளர்த்தால் அவருக்கு சொர்க்கம் மூணு பெண் குழந்தைகளை வளர்த்தால் அவருக்கு சொர்க்கம் இப்படி சின்னதாலிசன் அவர்கள் பெண்களை உயர்வுபடுத்தினாங்க ஒரு விதவை பெண்ணை ஆதரவு சமூகத்தில் எத்தனையோ இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு யார் ஆதரவு அளிக்கிறானோ அவரும் நானும் சுவனத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்கள் தன்னுடைய களிமா விரலையும் நடுவிரலையும் காட்டினார்கள் சொல்செல்லா அலிசனவர்கள் அருமையானவர்களே இப்படி பெண் இனத்திற்கான உயர்வையும் மாண்பையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக அறிவித்தவர்கள் சல்லா அலிசன் அவர்கள் இன்றைய நம்முடைய முஸ்லீம் சமுதாயமும் சில நேரங்களில் பிரச்சாரங்களில் ஏமாந்து விடுகிறது தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற அந்த பிரச்சாரங்களைக் கண்டு நம்பிவிடுகிறது ஏதோ இந்த மார்க்கம் பெண்களுக்கு நெருக்கடி தருவது போல பெண்களுடைய உரிமைகளை மறுப்பது போல இந்த ஊடகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய பிரச்சாரத்திலே மயங்கி நம் சமுதாயத்திலும் சில பெண்கள் மிக பப்ளிக்காக அந்த ஊடகங்களிலே சென்று இந்த மார்க்கத்தினுடைய மாண்பையும் சமூகத்தின் மாண்பையும் குறைக்கும் விதமாக பேசுகின்ற ஒரு அவல நிலையும் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த மார்க்கம் தந்திருக்கிற இந்த கண்ணியத்தை உலகத்திலே யாரும் தரவில்லை இன்றைக்கு பெண்களுக்கான உரிமை என்று எங்கெல்லாம் பேசப்படுதோ அல்ல பாதுகாக்க வேண்டும் அந்த உரிமை எல்லாம் பெண்களை நடுரோட்டிற்கு கொண்டு வந்து அவர்களுடைய ஆடைகளை அரைகுறை ஆடையாக ஆக்கி ஆண்களுக்கு முன்னால் ஒரு போதைப் பொருளாக பெண்களை ஆக்குவதுதான் இன்றைய உலகம் பெண்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரம் இதத்தான் அவர்கள் சுதந்திரம் சொல்றாங்க ஆண்கள் உடல் எல்லாம் மறைத்துக் கொள்வார்களாம் ஆனால் பெண்களுடைய உடலை மாத்திரம் அரைகுறையாக ஆக்கி ஆண்களுக்கு முன்னால் அவர்களை ஆட விடுவதும் ஆண்களுக்கு செய்வதும் இதுதான் இன்றைய உலகம் கண்டுபிடித்திருக்கிற உரிமை ஆனால் இஸ்லாம் தந்திருக்கிற உரிமை அப்படி அல்ல மிக உயர்ந்த இடத்திலே ஒரு பெண் மீது எந்த சுமையையும் எந்த பாரத்தையும் இந்த மார்க்கம் சுமத்தவில்லை அவர்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு பெண்கள் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள் கூட அவர்கள் தியாகத்தினால் செய்கிறார்கள் இதற்கு அல்லாவிடத்திலும் மகத்தான கூலி இருக்கிறது ஆனால் மார்க்கும் இந்த கட்டாயங்களை அவர்கள் மீது திணித்தது கிடையாது இப்படி இந்த ரசம் செல்லா அலிஸ்னாவுடைய வருகைக்கு பின்னாலதான் பெண் சமூகம் உலகத்திலே கண்ணியமான முறையில பார்க்கப்பட்டாங்க இஸ்லாம் வந்த பிறகுதான் மற்ற சமூகத்து பெண்களுக்கும் பெண்கள் என்றால் யார் என்று தெரிந்தது பெண்களுடைய உரிமைகள் தெரிந்தது அந்த அடிப்படையிலே டசுல்சனா அலிசன் அவர்கள் இந்த மனித இனத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு அறுப்படை அதைத்தான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த திருமலை வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுவான் லகது மன் அல்லா அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான் மோமின்களாகிய உங்கள் மீது உங்களிலிருந்து ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பினான் அவர்கள் உங்களுக்கு வேகத்தை ஓதி காட்டுவார்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இதற்கு முன்னால் நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள் என்று அல்லா இந்த ஆயத்திலே சொல்லிக் காட்டுகிறார் பெருமானி ஆயத்திலே அல்லா சொல்வான் உங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான் அவருடைய குணம் என்ன அசீசன் அலைஹிமா அனித்து எது உங்களுக்கு கஷ்டத்தை தருமோ எது உங்களுக்கு சிரமத்தை தருமோ அது அவர்களுக்கு கஷ்டத்தை தரும் இந்த உமத்துனுடைய சிரமத்தை இந்த உம்மத்துடைய கஷ்டத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது சிரமத்தை தருமோ அது அவர்களுக்கு சிரமத்தை தரும் அதனால்தான் பல நேரங்களிலே அவர்கள் என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து என்று சொல்லி அழுவார்கள் ஒரு சபையிலே அவர்கள் இருந்த போது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை குரானிலே வருகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுடத்திலே சொன்னார்கள் யல்லா யார் என்னை பின்பற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் ஆசானி யார் எனக்கு மாறு செய்தானோ நீ மன்னிக்க கூடியவன் என்று ஒரு ஆயத்து குரானிலே வருகிறது ஈசா அலி இஸ்லாம் சொன்னதை ஓதினார்கள் ஈசா அலிஸ்லாம் சொன்னார்கள் இதோ என்னுடைய இந்த உன்னுடைய அடியார்கள் இவர்களை நீ தண்டித்தால் அவங்க உன்னுடைய நீ அவர்களை மன்னித்தால் ஹகீம் நீ தான் ஞானமுடைய சொன்னதையும் ஓதிய பிறகு பெருமாநர் அவர்கள் உம்மசி யல்லா என்னுடைய சமுதாயம் யல்லா என்னுடைய சமுதாயம் என்று சொல்லி அழுதார்கள் உடனே அல்லாஹாலி விரை அனுப்பி வைத்தான் போங்கல் போய் கேளுங்கள் முகமது சல்லா அலிசன் அவர்கள் எதற்காக அழுகிறார்கள் என்று தன்னுடைய உம்மத்திற்காக அழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் போய் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் உங்களுக்கு கவலை தருகிற எதையும் நாம் செய்ய நிச்சயமாக உமது உம்மத்துடைய விஷயத்திலே நீங்கள் எதை திருப்தி அடைவீர்களோ எதை பொருந்திக் கொள்வீர்களோ அதைத்தான் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் அருமையானவர்களே இந்த உம்மத்து விஷயத்திலே அவ்வளவு கவலை அவர்களுக்கு ஹரிசுன் அலைக்கும் உங்கள் மீது மிக மிக உங்களுக்கு நலவான அம்சங்கள் ஏற்பட வேண்டும் என்பதிலே பேராவல் உடையவர்கள் ஹரிசுன் அலைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதிலே அதிக ஆவலுடையவர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுவான் இப்படி பெருமாநா சல்லா அலிசன் அவர்கள் இந்த உமத்தின் மீது கொண்டிருந்த அன்புக்கு அளவு அதுவும் பெண் சமுதாயத்தின் மீது அவ்வளவு அன்பு அவர்கள் வைத்திருந்தாங்க அப்படியானால் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நபியின் உம்மத்திலே அல்லா நம்மை ஆக்கியதற்காக பெண்கள் நன்றி செலுத்த வேண்டும் உண்மத்திலே ஒருவராக எங்களை ஆக்கியதற்கு உனக்கு எல்லா புகழும் என்று அல்லாவை புகழ வேண்டும் ஏனென்று சொன்னால் மத்த நபிமா நபித்துவம் எல்லாமே ஒரு நிபந்தனைக்குட்பட்டது பெருமானாருடைய நபித்துவம் தான் அசலானது தான் அசல் நபி பத்த நபிமார்கள் எல்லாம் நிபந்தனையோடுதான் நபி ஆக்கப்பட்டான் என்ன நிபந்தனை பெருமானருக்கு முன்னாலே உலகத்தில் எல்லா நபியை அனுப்புகிற போதும் அல்ல அவர்களிடத்திலே ஒரு உறுதிமொழி வாங்கி விட்டுத்தான் நபித்துவத்தை கொடுத்தான் என்ன உறுதிமொழி நீங்கள் இருக்கிற காலத்திலே நான் பின்னால் அனுப்பவிருக்கிற ஒரு நபி முகம்மது அவர்கள் வந்து விடுவார்களே ஆனால் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் இது குரானிலேயே வருகிறது ஒவ்வொரு நவியிடத்திலேயும் இந்த வாக்குறுதியை வாங்கிட்டு தான் அல்லாஹருக்கு நபித்துவத்தை கொடுத்தான் இதைத்தான் சொல்வார்கள் எல்லா நபிமார்களுடைய நபித்துவமும் நிபந்தனையோடு வழங்கப்பட்டது என்ன நிபந்தனை பெருமானார் உங்களுடைய காலத்திலே வந்தால் அதை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் தான் அசல் நவியாக இருக்கிறாங்க ஆதம் அலஹிஸ்வலாம் அவர்கள் மண்ணுக்கும் நீருக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கும் போது நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று பெருமனார் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்னாங்க ஆக அத்தகைய உயர்வை எல்லா அவர்களுக்கு தந்திருக்கிறான் எனவேதான் சொல்வார்கள் பெருமான் செல்லா அலிசன் அவர்கள் ஒரு முறை உமர் ரத்தி அவர்கள் மதீனாவிலே யூதர்களுடைய வேதம் கொற்று ஒரு பாடசாலை மதரசா இருந்தது யூதர்களுடைய மதரசா அந்த வழியாக உமர் ரதியுல்லான் அவர்கள் போனாங்க யூதர்கள் அவர்களுடைய வேதத்தை படித்து கொண்டிருந்தாங்க அவங்க படிச்சுட்டு இருந்த வாக்கியங்கள் நல்ல விஷயங்களா தத்துவங்களாக இருந்தது அதை பார்த்த உமர் ரதியானவர்களுக்கு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு நல்ல விஷயங்களா இருக்குது போய் உட்காரலாம்னு போய் உட்கார்ந்துட்டாங்க இப்ப நாமளும் எத்தனையோ சில நல்ல விஷயங்களை கேட்கிறோம் திருவள்ளுவ திருக்குறள் படிக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி உமர் ரதியானவர்களும் நினைச்சு உட்கார்ந்துட்டாங்க பார்த்தா ரொம்ப அழகான விஷயங்களா அதுல வந்து இந்த யூதர்கள்ட்ட கேட்டாங்க இந்த நீங்க படித்த இந்த தத்துவங்களை எனக்கும் கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க அதையெல்லாம் எழுதி வாங்கிட்டு பெருமானார் இடத்துல சந்தோஷமாக வந்தாங்க உமர் நினைச்சாங்க பெருமானார் நம்மை பாராட்டுவார்கள் ஒரு நல்ல விஷயத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறோம் சொல்லி உமருடைய கையில சில பேப்பர்கள் இருப்பதை பார்த்து செல்ல ஆலீசன் அவர்கள் கேட்டாங்க என்ன உன்னுடைய கையில வைத்திருக்கிறீர்கள் என்று விஷயத்த சொன்னாங்க நான் யூதர்களுடைய பாடசாலைக்கு சென்று அவங்க படிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பெருமானாருடைய முகம் மாறி சிவந்து போனது சொன்னார்கள் இப்போது உயிரோடு இருந்திருப்பாரையானால் அவர்களுக்கும் என்னை பின்பற்றுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எனவே இதையெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப ரசுல்சல் அல்லிசல்லாம் அவர்கள் எப்போ நபியாக ஆக்கப்பட்டாங்களோ உலகத்துல உள்ள எல்லா நபிமார்களுடைய மார்க்கமும் காலாவதியா போஸ் அப்ப நாம எந்த தத்துவத்தையும் படிக்க தேவையில்லை நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத நல்ல விஷயங்கள் கிடையாது அதனால சில பேர் வந்து சில நல்ல விஷயம் சொல்லி எதை எதையோ படிக்கிறாங்க அவசியம் இல்ல குரான் ஹதீஸ்ல இல்லாத எந்த ஒரு உயர்ந்த குணமும் உயர்ந்த கருத்துக்களும் வேறு எதிலும் கிடையாது அந்த அடிப்படையில் அருமையானவர்களே அல்லாஹால இந்த திருநபியினுடைய சமுதாயத்திலே அல்லா நபி நம்மை அனுப்பி இருக்கிறான் அதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானாருடைய சரித்திரங்களை படிக்க வேண்டும் பெண்களுக்கு நிறைய அவகாசங்கள் கால நேரங்கள் இருக்கிறது ஆனா அந்த கால நேரங்களை வீணாக்குறிங்க தேவையில்லாத விஷயங்களை படித்து ரிசுல்சல்லா அலிஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் தமிழ்ல எத்தனையோ புத்தகங்களாக வந்திருக்கிறது அந்த வரலாறுகளை படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெருமானாருடைய குடும்பம் என்ன அவங்களுடைய பெற்றோர் யார் அவங்களுடைய பாட்டனார் யார் அவர்கள் எப்போ பிறந்தாங்க எங்க ஹெஜ்ர செஞ்சாங்க இதையெல்லாம் நாம் படித்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அருமையானவர்களை இன்றைக்கு நாம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்திருப்பது ரசூல் சலல்லா அலிசனா அவர்களுடைய உயர்ந்த குணங்கள் அவர்களிடம் இருந்து உயர்ந்த பண்புகள் இதுதான் முஸ்லீம்கள் நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் பெண்களுக்கு தான் இந்த உயர்ந்த குணங்கள் அஹ் என்று சொல்லப்படுகின்ற நல்ல பண்புகள் மிக தேவையாக இருக்கிறது அல்லா ரசூல் அவர்களுடைய அந்த குணத்தை தான் மிகவும் குரானிலே பாராட்டி சொல்வான் நபிய உயர்ந்த குணம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்வான் பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்திலே இப்படி ஆணையிடுவான் நீங்கள் மன்னிக்கிற குணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு ஏவுங்கள் யார் உங்களிடத்திலே மடத்தனமாக நடக்கிறார்களோ உங்களிடத்திலே மோசமாக நடப்பார்களோ அத்தகையோருடைய செயலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்று உயர்ந்த குணத்தை தான் அல்லா தன்னுடைய திருநபிக்கு போதனையும் செய்கிறான் எனவே அந்த அடிப்படையில பெருமான் சல்லா அலிஸ்லா அவர்களிடத்திலே இருந்த நற்புணங்கள் உயர்ந்த பண்புகள் அத நாம எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன நல்ல குணங்களை எல்லாம் இனத்தில் பரிபூர்ணம் அடைவதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன் நல்ல குணங்களை மக்கள்கிட்ட பரவலாக்க வேண்டும் நற்குணங்களை மக்கள்கிட்ட பரப்ப வேண்டும் இதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் பெருமனார் செல்லிசன் அவர்கள் மக்கா முக்கர் நபியாக ஆக்கப்பட்ட நேரத்துல உடனே அவங்க தொழுகையை பத்தி சொல்லல உடனே அவங்க நோன்பு ஹஜ்ல ஆரம்பத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று அல்லாவை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னை நபியாக என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இந்த ரெண்டை ஏற்றுக்கொண்ட பிறகு உயர்ந்த குணங்கள் உறவுகளை எப்படி அரவணைப்பது அண்டை வீட்டுக்காருக்கு என்ன செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் இந்த உயர்ந்த குணங்களை தான் பெருமான் செல்லேசன் அவர்கள் போதித்தார்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய எல்லா போதனைகளும் இப்படித்தான் இருந்தது வரலாற்றிலே எடுத்துக்காட்டை பார்க்கிறோம் மக்கா முக்கர்மாவிலே சகாபாக்கள் ஈமான் கொண்ட அந்த தோழர்கள் மக்கா காபிர்களுடைய துயரங்களுக்கும் சொல்லனா இன்னல்களுக்கும் ஆளானாங்க அந்த நேரத்தில் சகாபாக்கள் பட்ட அந்த கஷ்டங்களை பார்த்து பெருமான் செல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மக்காவிலே வாழ்வது சிரமமாக இருந்தால் பக்கத்திலே அபிசீனியா இன்றைக்கு அந்த நாட்டிலே ஒரு கிறிஸ்தவ மன்னர் இருக்கிறார் நீங்கள் வேண்டுமானால் அங்கே செல்லுங்கள் அவரால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது மக்காவிலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கிறது இங்கே நிலம சீராகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அங்க போயிருங்க அபிசீனியா போயிருங்க இந்த நாட்டுடைய மன்னர் இருக்கிறாரே நல்ல மன்னர் நஜாசி என்பது அவருடைய பெயர் அங்க வேணா போங்கன்னு சொல்றாங்க அப்ப முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க ஆரம்பத்தில் ஒரு பன்னிரெண்டு பேர் போனாங்க அப்புறம் ஒரு எண்பது பேர் போனாங்க இவர்கள் அங்க போய் நிம்மதியா இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ மன்னரும் முஸ்லிம்களை எதுவுமே தொந்தரவு கொடுக்கல அப்படியே விட்டுட்டாங்க இந்த நிலையில மக்காவில் இருக்கிற அந்த காபிர்கள் முஸ்லிம்கள் இன்னொரு நாட்டில் போய் நிம்மதியா இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கல அதனால என்ன பண்றாங்கன்னா அமர்வர்கள் ஆசுங்கிறவரை தேர்வுறாங்க தேர்வு செஞ்சு பழக்கம் அவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் அவர்கிட்ட போய் இவர்களெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய மதத்தை விட்டவர்கள் எங்களுடைய பாரம்பரிய மூதாதையுடைய மதத்தை விட்டவர்கள் அது மட்டும் நீங்க கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் உங்களுடைய மரியாதைக்குரிய ஈசா அலி இஸ்லாமையே இவர்கள் பழிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லிம்களை எப்படியாவது அபிசினியாவிலிருந்து திரும்ப மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருங்க அப்படின்னு மக்கா காப்பிர்கள் சொல்றாங்க அமர்முரல ஆசவர்களும் அபிசீனியா செல்கிறார் பேசுகிறார் உங்கள் நாட்டிற்கு தஞ்சம் புகுந்திருக்கின்ற அகதிகளாகி வந்திருக்கின்ற இவர்கள் மதம் மாறியவர்கள் எங்களுடைய மூதாதிரியர்களுடைய வழிபாடுகள் அவர்களுடைய பழக்க எல்லாம் வெறுத்தவர்கள் மக்காவாசிகளை இரண்டாக பிரித்து விட்டவர்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய மதமான கிறிஸ்தவ மதத்தையே இழிவாக பேசக்கூடியவர்கள் ஈசாலை இழிவா பேசக்கூடியவங்க அதனால இவர்களை எங்களோடு அனுப்பிவிடுங்கள் சொல்லி ஆனா நல்ல மன்னராக இருந்ததுனால நான் எதையும் விசாரிக்காமல் உங்களோட அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த முஸ்லிம்கள் இடத்துல அவங்க செய்தி அனுப்புறாங்க உங்கள்ல யாராவது ஒருத்தர் மன்னருடைய சபைக்கு வரணும் வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு இதையெல்லாம் ஒருத்தரை வந்து தெளிவாக சொல்லணும்னு சொன்னாங்க அலிரதிய சகோதரர் ஜாஃபர் பின் அபி சாலிப் அவர் தான் பேசுவார் அவரை அனுப்பலான்னு முடிவு அவரும் அந்த சபைக்கு போனாரு ரசூல் சல்லா அலிஸ்லா அவர்கள் அந்த அந்த நாட்டு மன்னர் யஜாசி அவர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க உடனே அவர் அழகா சொன்னார் நாங்கள் அஹல ஜாஹிலியாவாக இருந்தோம் அறியாமை கால மக்களாக இருந்தோம் சிலைகளை வணங்கி வந்தோம் செத்தவைகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வந்தோம் மானக்கேடான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் உறவுகளை எல்லாம் முறித்து வாழ்ந்து வந்தோம் அண்டை வீட்டுக்காரர்களை எல்லாம் சொல்லை கொடுத்து வந்தோம் எங்களில் யார் பலசாலியோ எங்களில் யார் வலிமை மிக்கவனோ அவன் பலவீனமானவர்களை அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட நிலையில தான் அல்ல எங்களுக்கு ஒரு நபியை அனுப்பினான் அந்த நபி எங்களிலேயே உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாதாரண குடும்பம் அல்ல அவருடைய குடும்பம் எங்களுக்கு தெரியும் அவர் நபியாக ஆகிறதுக்கு முன்னால அவர் எப்படிப்பட்ட வாய்மையான மனிதர் எப்படிப்பட்ட உண்மையான மனிதர் அதுவும் எங்களுக்கு தெரியும் அவருடைய அமானிதம் எங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அவர் ஏமாற்ற மாட்டாரு அவருடைய கற்புத்தனம் அவருடைய அந்த பேணுதலான வாழ்க்கை கற்புள்ள வாழ்க்கை அதுவும் எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தரைதான் அல்லாஹ் எங்களுடைய நபியாக அனுப்பினான் அவர்கள் எங்களை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கும்படி அழைத்தார்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மை பேசும்படி சொன்னார்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் உறவினர்களை அரவணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான முறையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லா தடுத்தவர்கள் ஹராமான விஷயங்களை தவிர வேண்டும் என்று சொன்னார்கள் மனித உயிர்களை மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்றார் அபி தாலிபவர்கள் பெருமானார் மக்காவிலே என்ன பிரச்சாரம் செய்தார்கள் அதை அவர் சுருக்கமா சொல்லி காட்டுறார் அதுல என்ன வருகிறது அல்லாவை வணங்குங்கள் அல்லா ஒருவனை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒரு விஷயம்தான் அதற்கு அப்புறம் உள்ள விஷயங்களை பூரா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நற்குணங்கள் சம்பந்தப்பட்டதுதான் உண்மை பேச சொல்றாங்க அமானிதத்தை பேணும்படி சொல்லுகிறார்கள் உறவுகளை அரவணைக்கும்படி சொல்லுகிறார்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான முறையில நடக்க சொல்றாங்க மனித உயிர்களை மதிக்கும்படி சொல்லுகிறார்கள் இதுதான் அவர்கள் எங்களுக்கு ஏவி வரக்கூடிய விஷயம் அப்படியானால் பெருமனார் செல்லல்ல அரசு மக்கா முக்கர்மாவில் இருந்த காலகட்டத்தில் மக்களை அதிகமாக அழைத்தது எதென்பால் நல்ல குணங்களின் பக்கமே இந்த யோசித்து பார்க்கணும் இந்த குணங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மிடத்துல பலவீனமாக இருக்கிறது உண்மை பேசுவது பொய் என்பது ஒரு குற்றமே இல்லை ஒரு குற்றமே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது பொய் பேசுவது அமானிதங்கள் அதுவும் இன்றைக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள்தான் அமானிதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இன்னார் இன்னார் மட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கால மோசமாயிடுச்சு அதில் தபூதர் ரதி அல்லான் அவர்கள் சொல்வார்கள் பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு கூட்டத்திலே அமானிதத்தை யார் என்று கேட்கப்பட்டால் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் வாழ்கிறோம் இந்த அமானிதத்தை அல்லாஹுடைய தூதர் நிறைவேற்றும்படி சொன்னாங்க அண்டை வீடு இன்றைக்கு அண்டை வீடு சொன்னாலே என்ன நடக்கிறது பக்கத்து வீட்டுல அதை பத்தி எந்த அக்கறையும் நமக்கு கிடையாது ஏன்னா நாம இன்றைக்கு கட்டி இருக்கிற வீட்டினுடைய அமைப்புகளும் அப்படி பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் எந்த தொடர்பும் இல்லாதவாறு நம்முடைய வீடுகளை அமைச்சிருக்கிறோம் அங்க நடக்கிற எந்த விஷயமும் நம்முடைய காதுக்கு எட்டாதவாறு நமக்கு அங்க நடக்கிற எந்த தகவலும் வராதவாறு தான் இன்றைக்கு அண்டை வீடுகள் அல்ல நம்முடைய உறவு இருக்குது பக்கத்து வீட்டுல யாராவது மௌத்தாயிட்டா கூட தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ செய்தியை கேள்விப்பட்டு வந்துருவாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது பல மணி நேரம் கழித்து தான் தெரியுது இந்த அளவுக்குதான் அண்டை வீடுகளுடனான நம்முடைய உறவு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிசன் அவர்கள் மக்கா முகர்ரம்மாவுடைய ஆரம்ப கால அந்த அழைப்பு பிரச்சாரத்துல அவர்கள் முக்கியமாக சொன்னது அண்டை வீடுகளை பத்தி தான் சொன்னாங்க உயிர்களுடைய மதிப்ப சொன்னார்கள் அஹ அருமையான தாய்மார்களை இந்த உயர்ந்த குணங்களை தான் ரசூல் அவர்கள் அங்கே போதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமாநாடு செல்லவங்க யார் அல்லாஹுக்காக பணிந்து நடப்பாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பது கிடையாது இந்த பணிவும் அடக்கமும் ரொம்ப தேவை குறிப்பா பெண்கள் சில பெண்களுக்கு அழகின் காரணமாக அவர்களிடத்தில் இருக்கிற செல்வத்தின் காரணமாக ஆணவம் அவங்கள்ட்ட வெளிப்படலாம் சாதாரணமான பெண்கள் இடத்துல அழகு குறைவான பெண்கள் வசதி குறைவான பெண்கள் தம்முடைய ஆணவத்தை காட்டுகின்ற நிறைய பெண்கள் இருப்பாங்க சொல்வாங்க யாருடைய உள்ளத்துல கடுகளவும் பெருமை இருக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை அராமாக்கி விட்டான் யாருடைய உள்ளத்துல கடுகளவும் இருக்குமோ பெருமை என்பது அல்லாஹ் சொல்வான் பெருமை என்பது என்னுடைய மேலங்கி அது எனக்கான சிறப்பு தன்மை அது என்னை தவிர யாரும் பெருமைக்குரியவர்கள் அல்லகுல் கிபிரிவாதி வானங்கள் பூமியிலே பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது இந்த பெருமை யார் உள்ளத்துல கடுகளவும் இருக்குமோ அவர்களுக்கு அல்லா சொருக்கத்தை ஆராமைக்கிட்டான் அல்லாவுடைய தூதர் செல்லா ஆலேசலா அவங்கள்ட்ட பெருமை என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் வெளிப்பட்டதே கிடையாது ரொம்ப சராசரி மனிதராகத்தான் இருந்தாங்க ஒரு மனிதர் பெருமானாரை பார்த்து பயந்துட்டாங்க ஏன்னா பெருமானாருடைய கம்பீரம் எப்படி இருக்கும்னு சொன்னா அவங்களை திடீர்னு யார் பாக்குறாங்களோ பயந்துருவாங்க அவங்களோடு கலந்து உறவாடிட்டாங்க என்னை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை நான் மக்கா முக்கர்மாவிலே சாதாரண காய்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு ஏழை பெண்ணுடைய மகனாவே நான் ஒரு சாதாரண பெண்ணுக்கு பிறந்த மகன் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் என்று பணிவாக சொல்வார்கள் மேலும் நவீசல்லதா அலேசன் அவர்கள் சாப்பிடும் போது சொல்லுவாங்க நான் எப்படி சாப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் ஒரு அடிமை எப்படி சாப்பிடுகிறானோ அப்படி சாப்பிட விரும்புகிறேன் அதனாலதான் நபிசல்லதா அலேசன் அவர்கள் சம்மணம் இட்டு சாப்பிட மாட்டாங்க ஏதேனும் ஒரு பொருளை சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டாங்க சொன்னாங்க லா குழு முத்தகி நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் அடக்கமாக பணிவாக ஒரு அடிமையை போல சாப்பிட விரும்புகிறேன் சொன்னாங்க அது கூட ஒரு அடக்கம் தான் வெளிப்படுத்த பயணத்துல சகாபாக்கள் இருக்கிற போது ஒரு ஆடு அறுத்து எல்லா மக்களுக்கும் உணவு தயாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுத்தாங்க ஒரு சஹாபி சொன்னாங்க நான் இந்த ஆட்டை அறு அறுக்கிறேன் என்று இன்னொரு சொன்னாங்க அதனுடைய தோலை நான் உரிக்கிறேன் என்று சொன்னாங்க பெருமா நரசல்வா ஆலீசன் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் அடுப்பறிப்பதற்கு தேவையான விறகுகளை நான் எடுத்து வருகிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லா நாங்களே அந்த பொறுப்பை செய்கிறோம் நீங்கள் அமர்ந்து ஓய்வு என்று சொன்னாங்க இப்ப நவீசல்லா ஆலீசன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எனக்காக பொறுப்பெடுக்கலாம் நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யலாம் ஆனா அல்லாஹால யார் ஒரு கூட்டத்தில் தனியாக இருப்பதை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொன்னாங்க மற்றவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க ஒருத்தர் மட்டும் தனியா கம்பீரமா இருக்குன்னு நினைக்கிறார்டு சொன்னா இவரை அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொன்னாங்க நீங்கெல்லாம் வேலை பார்க்கிற நேரத்துல நான் மட்டும் ஒதுங்கி உட்கார்ந்தா அல்லாஹ பிரியப்படுறது கிடையாது எனவே நானும் ஏதேனும் ஒரு வேலையிலே பங்கெடுப்பேன் என்று பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இது அவர்களுடைய அடக்கத்திற்கான ஒரு வெளிப்பாடு பதில் போர்க்களத்தில் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் இருந்தார்கள் வாகனங்களுடைய பற்றாக்குறை முன்னூத்தி பதிமூணு பேருக்கு தேவையான வாகனம் இல்லை ஒரு ஒட்டகத்துல மூணு பேர் வீதம் வந்து கொண்டிருந்தாங்க பெருமனாருடைய ஒட்டகத்துல அவர்களோடு சக தோழர்களாக அலி ரதீல்லான் அவர்களும் அபு சஹாபியும் வந்தாங்க அவங்களுக்குள்ள முறை வைத்து கொண்டாங்க ஒருவர் ஒட்டகத்துல ஏறி வருகிற போது மற்ற இருவர்கள் அபூலு பாபாங்க நாங்க ரெண்டு பேரும் கீழே நடந்தே வந்துடுறோம் நீங்க அல்லாவுடைய தூதர் நீங்க நீங்க நடக்க வேண்டாம் நாங்க நடந்தே வந்துடுறோம் நீங்க மேல வாங்கன்னு சொல்லி அலிசன் அவர்கள் பணியோடு அடக்கத்தோடு சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களே என்னை விட உடல் ரீதியாக நீங்கள் வலிமையானவர்களும் அல்ல உடல் ரீதியாக என்னை விட நீங்க வலிமையானவர்கள் அல்ல நீங்க நடக்க நான் மேல சவாரி செஞ்சு வர்றதுக்கு ஏன்னா ரசூல் செலந்த ஆலோசன அவங்களுக்கு தான் அல்ல நூறு ஆண்களுடைய பலத்தை கொடுத்திருந்தான் சொன்னாங்க நீங்க வலிமையானவர்கள் அல்ல நடந்து வர்றதுக்கு நான் மேல வர்றதுக்கு இரண்டாவதாக சொன்னார்கள் நீங்கள் எப்படி நன்மை எதிர்பார்த்து நடந்து வருகிறீர்களோ அந்த நன்மையை விட்டு நானும் தேவையற்றவனும் அல்ல எனக்கும் அல்லாவுடைய நன்மை தேவை இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளவு நன்மை நடந்து அல்லாவுடைய பாதையில வந்தா கூடுதல் நன்மை ஒட்டகத்துல வந்தா குறைஞ்ச நன்மை உங்களுக்கு நன்மை தேவை இருப்பது போல எனக்கும் நன்மையின் தேவை இருக்கிறது எனவே நானும் கீழே இறங்கி நடந்துதான் வருவேன் நீங்கள் மாறி மாறி மேல உட்காந்து வாங்கன்னு சொன்னாங்க இங்க அல்லாவுடைய தூதருடைய அடக்கத்தை பாக்கிறோம் தவறாக என்ன கூடாது இன்றைக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டா போதும் எந்த அளவுக்கு அவங்க தங்களை தாங்களே முற்படுத்திக் கொள்றாங்க இன்னைக்கு அடக்கம் பணிவுங்கிறது அறவே யாரிடத்திலும் இல்லாமல் போய்விட்டது எல்லோரும் தங்களை தாங்களே பெரிய ஆளாக காட்டிக்கொள்றது எல்லா மட்டத்திலும் இருக்கிறது மார்க்கம் என்ற பெயரில் ஷேகுமார்கள் என்ற பெயரில் பல இன்னைக்கு தங்களை பெரிய ஆளாக நினைச்சுக்கிறாங்க நபி சொல்லா அலிஸ்ல அவர்கள் தன்னை எந்த கட்டத்திலும் பெருமைப்படுத்தியதில்லை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க இன்னமா அப்துல்லாஹி வரசோலு நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் என்னை நீங்களும் அப்படியே சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று என்னை சொல்லுங்கள் என்பதுதான் சொல்செல்லா அலிசன் அவர்களுடைய அடக்கமும் பணியும் அருமையானவர்களே இந்த பணிவை கொண்டுதான் அல்லாஹ் அவர்களுக்கு யாரும் கற்பனை செய்ய முடியாத உயர்ந்த அந்தஸ்தம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் நாளை மறுமை நாள்ல அவங்களுடைய அந்தஸ்து உலகத்துல யாருக்கும் கிடைக்காது எந்த நபிக்கும் கிடைக்காது என்ன அந்தஸ்தா எல்லாம் கொடுப்பான்னு சொன்னா எல்லாம் தன்னுடைய அரிசனுடைய வலது பக்கத்தில் செல்லா ஆலிசன் அவர்களை அமர வைப்பான் பெருமானார் செல்லதா ஆலீசன் அவர்களே தன்னுடைய அரிசனுடைய வலப்பக்கத்தில் எல்லாம் அமர வைப்பான் அவ்வளவு பெரிய பணிவு பாருங்கள் பெருமானாருடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று எல்லாம் சொல்லிட்டான் அவங்க பாவம் செய்யல நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க சில சின்ன சின்ன விஷயங்கள் அல்லா விரும்பாத சில நடவடிக்கைகள் யதார்த்தமா அவங்கள்டு ஏற்பட்டுடும் அதையும் அல்லா பெருமானாருக்கு மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான் கூட பெருமானாருடைய சகா வாக்கள் அருமையான என்னுடைய தோழர்களே அல்லா நாளை மறுமையில் என்னிடமும் எப்படி நடப்பான் என்று எனக்கு தெரியாது சஹா வாக்கள் இடத்துல பணிவா சொல்லுவாங்க என்னிடத்திலையும் அல்லாஹ் எப்படி நடப்பான் என்பது எனக்கு தெரியாது மாதிரி அவர்கள் தான் உண்மையான மக்கள் எனவே அருமையான தாய்மார்களே ரசூல் வாழ்க்கையில நாம் இந்த அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்ளணும் நம்முடைய பேச்சுல கூட எந்த விதத்திலும் ஆணவம் வெளிப்படக்கூடாது நம்முடைய செயல்பாடுகள் நடத்தைகள வெளிப்படக்கூடாது யாரையும் எக்காரணம் கொண்டும் இழிவாக்குறதவும் கூடாது எந்த பொருளையும் இழிவாக நினைக்க கூடாது உங்களுக்கு யாராவது ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க பக்கத்து வீட்டில இருந்து அது சாதாரண சின்ன பொருளா கூட இருக்கலாம் அதையும் இழிவாக நினைக்க கூடாது செல்லா ஆலிசன் அவர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு மோமீனான பெண்ணும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி தரக்கூடிய எந்த பொருளையும் இழிவாக கருதக்கூடாதுன்னு சொன்னாங்க யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போவாங்க யார் கூப்பிட்டாலும் போவாங்க சொல்லுவாங்க ஒரு ஆட்டினுடைய ஒன்றுக்கும் உதவாத கால் குழம்பு கால் குழம்பு அதை யாராவது தயார் செய்து என்னை அதை சாப்பிட அழைத்தால் நான் அந்த அழைப்பையும் ஏற்றுக்கொள்வேன் ஒரு அற்ப பொருள் அது அதை செஞ்சு வச்சு அவ்வளவுதான் முடியும் அதை சாப்பிடறதுக்கு என்னை தாவத்து கூப்பிட்டா கூட நான் போவேன் என்பதாக சொன்னான் இன்றைக்கு நாம வந்து மற்றவர்களுடைய திருமணங்கள் அவங்களுடைய விருந்துகள்ல நடக்கின்ற சாதாரணமான அவங்க வசதி குறைவா இருக்கலாம் அந்த உணவு விமர்சிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அன்பளிப்புகளை விமர்சிக்கிறோம் யாரும் எதையும் இழிவாக நினைக்க கூடாது இந்த ஆணவம் பெருமை நம்முடைய உள்ளங்களில் இருந்து அறவே முற்றிலுமாக வெளியேற வேண்டும் இதான் பெருமானார் செல்லிசன் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த அடக்கத்தோடு தான் வாழ்ந்தார்கள் அதே போல பெருமானார் செல்லாலேசன் அவர்கள் தன்னுடைய சகாபாக்கல்ல எல்லா மக்களிடத்திலும் ரொம்ப எனங்க சகஜமா பழகுவாங்க அவங்கள பணக்காரர்களும் இருந்தாங்க ஏழைகளும் இருந்தாங்க நடுத்தர மக்களும் இருந்தாங்க பெருமனார் செல்ல ஆலேசினவர்கள் யாரையுமே ஒதுக்கி வெறுத்தது கிடையாது பெருமையாருடைய சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி ஜாதிர் உதவி இல்லானவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய தந்தை ஓகது போர்ல ஷஹீதாயிட்டாங்க அவங்க தந்தை இறக்குற நேரத்துல கடன் நிறைய வச்சிட்டு போயிட்டாங்க மகனுக்கு பெரிய பாரத்தை வச்சிட்டு போயிட்டாங்க அது அவங்களுக்கு பெண் குழந்தைகளும் அவங்களுடைய தகப்பனாருக்கு ஒன்பது பெண் குழந்தைகள் அதாவது ஜாபியருடைய சகோதரிகள் அதனால ஜாபி ரத்தியதானவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஏழை சஹாபியாக இருந்தாங்க ஒரு போர் முடிஞ்சு திரும்பி வருகிற போது பொதுவாக ரசல்லா அலிசன் அவர்கள் போர்க்களத்தில் யாரோட வருவாங்கன்னா சாதாரண ஒட்டகங்கள் வைத்திருக்கின்ற மெலிந்த ஒட்டகங்கள் வைத்திருக்கின்ற வேகமா செல்லாத மெதுவா போகிற ஒட்டகம் உள்ள பலவீனமான மக்கள் இந்த பலவீனமான மக்களோடுதான் பெருமானார் வருவாங்க நல்ல ஒட்டகங்க வச்சிருவங்கிறவங்க வேக வேகமா போயிருவாங்க பெருமானாருடைய பழக்கம் பின்னால வரக்கூடிய அந்த அப்பாவி மக்களோட வருவாங்க அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் இருந்து நபி செல்லா அலிஸ் அவர்கள் திரும்பி வர்றாங்க வருகிற வழியில ஜாபிர்லானவர்களும் தன்னுடைய ஒட்டகத்துல ரொம்ப கடைசியா வந்துட்டு இருக்கிறாங்க பெருமானார் செல்லல்லா அலிசல் அவர்கள் ஜாபீர் பக்கத்துல போய் கேக்குறாங்க என்ன ஜாபீர் இவ்வளவு மெதுவா போறீங்கன்னு சொல்லி ஆம் யார சொல்லாம் என்னுடைய இந்த ஒட்டகம் வெளிந்த ஒட்டகம் இதுக்கு மேல எந்த வசதி கிடையாது அது மெதுவாத்தான் போகும் நான் மெதுவா தான் வந்தாகணும் நமீசல்ல அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால அந்த ஒட்டகத்தை ஒரு தட்டு தட்டுறாங்க பெருமானாருடைய கரம் பட்டதுல அது வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு வேகமா போய் எல்லாத்தையும் முந்திட்டு போயிட்டாங்க ஜாபீர்லானவர்கள் ஒரு கட்டத்துல பெருமானார் செல்லா அலிஸ்லம் அவர்களும் ஜாபீர் அவர்களும் ஒரே இடத்துல மறுபடி ஒன்னு சேர்றாங்க இப்ப கேட்டாங்க என்ன ஜாபீர் இப்போ ஒட்டகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க இதோ உங்களுடைய பறக்கத்தினால ஒட்டகம் வேகமாக சென்று விட்டதுன்னு சொன்னாங்க இப்ப நபி சொல்லா அலிசன் அவர்கள் ஜாபீர் இடத்துல கேட்டாங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான் திருமணங்கள் எவ்வளவு எளிமையாக நடக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இது இப்ப ஜாபிர் சொன்னாங்க ஆம் யார சொல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்போ பெருமானார் இப்படி ஏன் என்னிடத்துல சொல்லல ஏன் என் தெரிவிக்கல நாம உடனே அடுத்த கேள்வி அப்படிதான் கேட்போம் ஏன் எங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஆனா அப்படி எந்த கேள்வியும் அவ்வாவுடைய தூதர் கேட்கல அவர் எனக்கு நிக்காக ஆயிடுச்சுன்னு சொன்ன போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே சொல்லி கேக்கல என்ன கேட்டாங்க நீங்கள் யாரை வனமுடுத்தீர்கள் கன்னிப்பின்னையா விதவை கேட்டாங்க அந்த காலத்துல ரெண்டு வகையான திருமணங்களும் நடக்கும் சிலர் கன்னிப்பின் நிக்காக பண்ணுவாங்க சிலர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை பெண்களை நிக்காக செய்வாங்க நீங்க யாரை நிக்காக பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஜாபீர் உதீல்லான் அவர்கள் சொன்னார்கள் நான் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண்ண தான் நிக்காக பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி பெருமானார் கேப்பாங்க நீங்க வாலிபராக இருக்கிறீர்கள் ஒரு வாலிபர் ஒரு கன்னிப்பெண்ண நிக்காக செஞ்சா தானே சந்தோஷமாக இருக்கும் ஒரு வாலிபர் ஒரு கன்னிப்பெண்ண நிக்காக பண்ணினாதானே மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லி அவர்ட்ட கேட்கிறாங்க அப்ப அவர் சொன்னாரு ஜாபீர் உதீல்லான் அவர்கள் யார சொல்லாம் என்னுடைய தந்தை வகது போர்ல ஷஹீதாயிட்டாங்க அவங்களுக்கு ஒன்பது பெண் குழந்தைகள் என்னுடைய சகோதரிகள் ஒன்பது பேர் கன்னி பெண்ண நிக்காக பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா என் வீட்டிலேயே ஒன்பது கன்னி பெண்கள் என் சகோதரிகள் கூட்டு வந்தேன்னு சொன்னா என் மனைவிக்கும் அவங்களுக்கும் சண்டையாத்தான் இருக்கும் என் மனைவி அந்த பெண்களை பராமரிக்க மாட்டாங்க என் சகோதரிகளை கண்டுகொள்ள மாட்டாங்க அதனால ஏற்கனவே கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கையில பக்குவப்பட்டு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சேன்னு சொன்னா அவங்க என் சகோதரிகளை விட வயதுலையும் கொஞ்சம் மூத்த பெண்ணாக இருப்பாங்க அது ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த பெண் என்பதனால என் சகோதரிகளையும் பராமரித்துக் கொள்வாங்க என் சகோதரிகளுக்கு தலைவாரி விடுவாங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவா இல்லையான்னு சொன்னாங்க பாருங்க ஜாபீர்லனுடைய தியாகம் தன்னுடைய சகோதரிகளுக்காக ஒரு கன்னி பெண்ணை நிக்கா செய்யாம ஒரு நிக்கா செய்த ஏற்கனவே கணவனை பிரிந்திருக்கிற ஒரு பெண்ணை நிக்கா செய்யறாங்க யாருக்காக சகோதரிகளுக்காக இந்த காரணத்தை சொன்ன போது பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்களுக்கு அது ரொம்ப பிடித்து போனது சொன்னாங்க வரக்க செய்யட்டும் நீர் எடுத்த முடிவு சரியான முடிவு நீர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு உமக்கு இத்தனை சகோதரிகள் இருக்கும் போது ஒரு கன்னி பெண்ணை நிக்கா செய்வதை விட இதுதான் உனக்கு பொருத்தம் என்று அவருக்காக துவா செய்தார்கள் பிறகு ஜாபீர் இடத்தில சொன்னார்கள் ஜாபீர் அவர்களே இந்த ஒட்டகத்தை எந்த ஒட்டகம் ஏற்கனவே ரொம்ப மெதுவா போயிட்டு இருந்துச்சோ பெருமானார் தட்டி விட்டதுனால எது வேகமாக செல்ல ஆரம்பித்ததோ அந்த ஒட்டகத்தை கேட்கிறாங்க ஜாபீர இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துருங்க நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் ஜாபீர் சொல்றாங்க இல்லையாரதான் நான் உங்களுக்கு சும்மாவே கொடுக்கறேன் அன்பளிப்பா கொடுத்துறேன் இல்ல எனக்கு காசுக்கு தான் வாங்குவேன் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஜாபிர் ரத்தியல்லானவர்கள் சொல்றாங்க அப்படியானா ஒரே ஒரு கிரகம் இந்த ஒட்டகத்தை நாப்பது கிரகம் கொடுத்து நான் அவங்க வாங்கிக்கிறேன் ஜாபிர் ரத்தியுல்லானவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க மதீனா வந்து சேர்ந்தாச்சு ஜாபிர் ரத்தியுள்ளவர்கள் தன் மனைவி சொல்றாங்க இதோ நம்முடைய இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை நபிசல் அவர்கள் நாற்பது திரகத்துக்கு வாங்குறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒட்டகத்தோடு பெருமானார் செல்வல்லா அலிசனோட வீட்டுக்கு முன்னால ஜாபீர் உதய தான் அவர்கள் வர்றாங்க வந்து சொல்லிவிடப்படுது ஜாபீர் வந்து இருக்கிறேன்னு சொல்லி நபிசல்லா அலிசன் அவர்கள் விழாலிடத்துல நாற்பது கிரகத்தையும் ஜா இடத்துல கொடுங்க நாற்பது கிரகத்தையும் ஜாபிர்த்த கொடுங்க அதோட அந்த ஒட்டகத்தையும் அவரையே எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் வாங்குற நாற்பது கிரகத்தையும் கொடுத்துட்டாங்க அதோட அந்த ஒட்டகத்தையும் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொன்னார்கள் ஆம் ஜாபீர் அவர்களே இந்த ஒட்டகத்தையும் நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் என்ன விலை பேசினோமோ அந்த விலையையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன் செல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு வறக்க செய்யணும்னு சொன்னாங்க அருமையானவர்களே சம்பவத்தை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன ஒரு சாதாரண ஒரு சஹாபி ஒரு ஏழை சஹாபி ஜாபிய ரதியில்லான் அவர்கள் அந்த தோழரோடு கூட பெருமானார் செல்லல்லாலை சிலவர்கள் எவ்வளவு நெருங்கி பழகினார்கள் என்பதை யோசித்து பார்க்கணும் மதீனாவில் அனசுடைய குடும்பம் அனஸ் ரதியில்லாடைய தாயார் உம்முசுலி அவனுடைய சம்பவத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உம்முசுலைமுடைய வீட்டுக்கு ரசூல் செல்லா ஹலேசன் அவர்கள் எப்ப அவங்க அழைச்சாலும் வருவாங்க சாதாரண விருந்துக்கு கூப்பிடுவாங்க வருவாங்க ஒரு நாள் விருந்துக்கு அழைச்சாங்க பெருமானாரும் வந்தார்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு அங்கேயே தொழுது அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க உம்முசலைமுடைய வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அனசுடைய சகோதரர் உம் அபு அமீர் அவருடைய பெயர் பெருமானார் செல்லா அலேசன் அவர்கள் அந்த சிறு பையனிடத்தில் கூட விளையாட்டா பேசுவாங்க அந்த பையன் ஒரு பறவை வளர்த்து வந்தார் இந்த பறவை ஒரு நாள் இறந்து போச்சு நபிசல்லா அலிசல் அவர்கள் அத கூட அந்த பையன் இடத்துல கேலியாக பேசினாங்க ஆனா இன்றைக்கு நாமும் தராதரம் பார்த்து பழகிறோம் கொஞ்சம் வசதியானவர்களிடத்துல பழகிறது வசதி குறைவானவர்களை இழிவா நினைக்கிறது இது ஆண்கள் மாத்திரம் அல்ல பெண்கள் இடத்துல இருக்குது சொல்ல போனா இந்த வியாதி ரொம்ப அதிகமா இருக்குது வசதி குறைவானவங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறது அழகு குறைவானவங்களை கேவலமாக நினைக்கிறது அழகுலையும் கிடையாது செல்வத்தில கிடையாது குடும்ப பாரம்பரிய இந்த அல்லாஹி அத்தாக்கும் உங்களில் கண்ணியமிக்கவர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ் பயந்து நடக்கிறாரோ அவருதான் ஆக ரசுல் சலா அலிசின் அவர்கள் இப்படி தம் தோழர்களிலே எல்லா சஹாபிகளிடத்திலையும் ஒரே வித அன்போடு ஒரே வித பாசத்தோடு நடப்பாங்க அத்தனை வேறு இடத்திலையும் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துவாங்க சகாபாக்களுக்கு இந்த உயர்ந்த குணத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க யாரையும் தனக்காக பழிவாங்கியது கிடையாது பெருமானாருடைய பழக்கம் என்ன தனக்காக யாரையுமே பழி வாங்க மாட்டாங்க நாமெல்லாம் தெரிந்த வரலாறு தாய்பிலிருந்து அவங்க எவ்வளவு சொல்லடி பட்டு கல்லடி பட்டு திரும்பி வந்தாங்க அல்லா வந்து மலக்கு ஒரு மலக்கு அனுப்பி வைத்தான் மலைகளுக்கு பொறுப்பாளியான மலக்க நீங்க சொன்னீங்கன்னு மலைகளுக்கு மத்தியில இந்த தாய் பாசிகளை நசுக்கி விடுவதாக அல்ல சொன்னான் ஆனால் பெருமண செல்லுல்ல அவர்கள் ரெண்டு துவாசா செஞ்சாங்க அல்லாஹு மஹி கௌமி எல்லாம் இந்த கூட்டத்தை நீ மன்னிப்பாயாக அல்லாஹு மஹீம் எல்லாம் அவர்களுக்கு நீடுப்பாயாக இதான் நபிசல் அல்லா அலிசன் அவர்கள் தன்னை துன்புறுத்தி அந்த மக்களோடும் நடந்து கொண்டாங்க இதெல்லாம் நல்ல குணம் கிடையாது எனவே அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த இந்த மாதத்துல நாம பெற வேண்டிய பாடங்கள் அவங்க வாழ்க்கையில கடைபிடித்த அந்த ஒழுக்கங்கள் எல்லா மக்களிடத்திலும் எப்படி நடந்தாங்க அந்த உயர்ந்த பண்புகள் இந்த பண்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையில வரணும் ஒரு சஹாபியுடைய சம்பவம் வருகிறது அப்பாது என்று ஒரு சகாபி அவர் ஒரு முறை இன்னொரு சஹாபியனுடைய தோட்டத்துக்கு போயிட்டாங்க தோட்டத்துக்கு போனவங்க என்ன பண்ணு அங்கிருந்த ஒரு பழத்தை வந்து பறிச்சிட்டாங்க பழத்தை பறிச்சிட்டாங்க பறித்ததுமே அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் வந்துடுறாரு உரிமையாளர் வந்து கோபத்தில் என்ன பண்றாரு அப்பாதுங்கிற சஹாபி அடித்ததோட மட்டும் இல்லாம அவர்களுடைய மேலங்கியையும் பறிச்சுட்டாங்க மேலங்கி எடுத்து வச்சுக்கிட்டார் அப்பா அதுங்கிற அந்த சஹாபி பெருமாநா இடத்துல வந்து சொல்றாங்க யார சொல்லி ஒரு தோட்டத்துக்கு போனேன் நான் யதார்த்தமாக எடுத்துட்டேன் ஒரு பழத்தை அந்த தோட்ட உரிமையாளர் என்ன அடிச்சுட்டாங்க என்னுடைய சுண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி டசுல்செல்லாசன் அவர்கள் அவரை வர சொல்றாங்க அவரை வர சொல்லி சொன்னாங்க உன்னடைய தோட்டத்துக்கு வந்த அவர் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் தெரியாம உம்முடைய பழத்தை எடுத்திருக்கலாம் நீ அவருக்கு சொிக் கொடுத்திருக்கணும் அடுத்தவருடைய பொருளை தெரியாம எடுக்க கூடாது என்று நீ கற்றுக் கொடுத்திருக்கணும் அல்லது அவர் பசினான்னு எடுத்திருக்கலாம் ஒரு பசித்தவருக்கு உணவளிப்பது தானே ஒரு முஸ்லீமுடைய அழகு ஒன்று அவர் சட்டம் தெரியாம எடுத்திருக்கலாம் அல்லது மட்டுமல்ல நம்முடைய தோட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொன்னாங்க அந்த காலத்தினுடைய ஒரு அளவு முப்பது சா முப்பது அவருடைய பலத்தை எடுத்தவருக்கும் கூட அவரை மன்னித்து அவருக்கு அன்பளிப்பு கொடுங்கள் என்கிற இந்த உயர்ந்த குணத்தை தான் பெருமானார் செல்லலாசன் அவர்கள் கட்டுப்படுத்ததை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் மக்கள் அந்த காலகட்டத்தில் கூட்டூட்டமாக இஸ்லாமத்துக்கு வந்தாங்க பெருமான உயர்ந்த குணத்தை பார்த்துதான் அரபு ஒரு பெரிய கொடைஒல்லல் இருந்தார் என்று சொல்வாங்க பெரிய கொடை உள்ளல் அவரு பெருமானார் காலத்துக்கு முன்னாலே இறந்து போயிட்டார் ஒரு போர்க்களத்துல இந்த ஹாத்தி உடைய சஃபானா என்கிற ஒரு பெண்மணி முஸ்லிம்களிடத்திலே அந்த அணியினர் தோற்று போய் இந்த பெண்மணி கைதியாக பிடிபடுறாங்க அந்த பெண் பெருமனார் செல்லிசன் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க மகள் எனவே மற்ற கைதிகளை மாதிரி என்ன நடத்தாதீங்க அரபு பெண்களிடத்துல என்னை இழிவுபடுத்தி விடாதீங்க என் தந்தை எப்படிப்பட்டவர் என்று தன்னுடைய தந்தையினுடைய எல்லா குணங்களையும் சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டுவிட்டு பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் உன் தந்தையை பற்றி நீ சொன்ன இந்த குணங்கள் எல்லாமே ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டிய குணம் உன் தந்தையை பற்றி சொன்ன இந்த குணாதிசயங்கள் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டிய குணம் எனவே சகாபாக்கிட்ட சொன்னாங்க ஏனென்றால் அவருடைய தந்தை ஒரு உயர்ந்த குணத்தை சார்ந்தவர் உயர்ந்த குணத்தை கடைபிடித்தவர் அந்த பெண்ணை விடுதலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டான் இந்த பெண்ணை விடுதலை செஞ்சிருங்க ஏன்னா நல்ல குணத்தை கொண்டு வந்தது கொண்டு வருவதா என்னுடைய நோக்கம் சபானாங்குற அந்த பெண்மணி தன் வீட்டுக்கு திரும்பி போய் தன்னுடைய சகோதரர் அதினஹாத்தின் அவருடைய சகோதரர் அதி அவற்ற சொல்றாங்க தன்னுடைய சகோதரன் இடத்துல சகோதரானி பெருமானாரிடத்திலே சென்று அவர்களுடைய வழிகாட்டுதல ஏற்று நீ முஸ்லீம் ஆகிவிடு உலகத்திலே இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதரை இவ்வளவு சிறந்த ஒரு மனிதரை நான் பார்த்தது கிடையாது என்னிடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க எவ்வளவு உயர்வாக நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத உடனே அவங்க சொல்றாங்க அதிப நஹாத்திம் அவர்கள் மதீனா முனவரா வருகிறார்கள் வந்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பத்தி விசாரிக்கிறாங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நபி யாருன்னு கேட்கிறாங்க அவர் அதிப ந ஹாத்திம் என்ன நினைச்சிருந்தாருன்னு சொன்னா அவங்க ஒரு அரசர் மாதிரி இருப்பாங்க ஒரு அரசர் மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய வீடு பிரமாண்டமாக இருக்கும் வாழ்க்கை வசதி எல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் எல்லாம் கடை வீதியில் ஒரு சாதாரண மனிதரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க காட்டி சொன்னாங்க நீங்க தேடி வந்த நபி இவங்க தான் சொல்லி அவருக்கு மனசுல ஆச்சரியமா இருந்தது ஒரு பெரிய மனிதர் நினைச்சோம் ஒரு பெரிய அரசர்ன்னு நினைச்சோம் ஆனா ஒரு சாதாரண மனிதர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சரி அவருடைய வீட்டை போய் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும நரசிசன் அவர்கள் அதிக நகத்தி வந்ததை கேள்விப்பட்டு அவரைக்கு அழைச்சிட்டு போறாங்க வீட்டுக்கு போனா அங்கே மிக சாதாரணமான வீடு அனே ஆயிஷாவுடைய வீட்டினுடைய அளவே சொல்லப்படுது நூறு சதுர அடிக்குள் இருந்ததாக சொல்லப்படுது அவ்வளோ சிறிய வீடு பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தலஹானி எல்லாமே பேரிச்சமரத்தினுடைய அந்த நாரினால் லெய்யப்பட்ட சாதாரணமான அவருக்குன்னு ஆச்சரியமாக இருக்கிறது பெருமனார் நீங்கள் இஸ்லாத்தின் நுழைவதற்கு எது தடையாக இருக்குது ஒவ்வொரு காரணமா கேட்கிறாங்க ஏன் முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா காரணத்திற்கும் பெருமனார் அவர்கள் அழகான முறையில் பதில் சொல்லுகிறார்கள் பிறகு அவர்கள் கலிமா சொல்லி முஸ்லீமாக விடுகிறார்கள் பின்னால் மிகச்சிறந்த சஹாபியாக இருந்தாங்க இதெல்லாம் ரிசூல் சலுல்லா அலிஸ்வரம் அவர்களுடைய அழகான அந்த அணுகுமுறைகள் அதை கொண்டுதான் மக்கள் இந்த தீன்ல கூட்டம் கூட்டமாக நுழைந்தாங்க எனவே அருமையான தாய்மார்களே இந்த உயர்ந்த அகலாக்குகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நீங்க நிறைய தொழலாம் நோம்பு வைக்கலாம் தர்மங்கள் செய்யலாம் ஆனா நல்ல குணம் இல்லைன்னு சொன்னா நாளை வறுமை இந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் வீணா போயிடும் ஹதீசில வருது பெருமநார் சொல்ல சஹாபாக்கள் ஏழை யார் தெரியுமான் கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யாரிடத்துல தீனாரோ திருஹமோ தங்க காசோ வெள்ளிக்காசோ இல்லையோ அவர்தான் ஏழை பெருமநாரி செல்வல்லா ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் ஏழை என்பவன் அவன் அல்ல நாளை வறுமை நாளிலே ஒரு மனிதர் நிறைய தர்மங்கள் செய்து நிறைய தொழுகைகள் தொழுது நிறைய நோன்புகள் நோற்று வருவார் அப்ப நிறைய நன்மைகளோட தான் வருவாரு அல்லாஹூடத்திலே ஒரு ஆள் வந்து அடித்தான் இன்னொருத்தர் உலகத்துல என்ன திட்டினா அவருடைய நன்மை எடுத்து அல்ல அவருக்கு கொடுத்துருவான் மூணாவது ஒரு ஆள் வருவாரு எல்லாம் இவன் என் மீது அவாண்டமா பரிசுமத்தினான்னு சொல்லுவாரு இவருடைய நன்மையை சுற்றி அல்ல அவருக்கு கொடுத்துருவான் இப்படியே இவனால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் இவனுடைய நன்மை எடுத்து எடுத்து எடுத்து ஒரு கட்டத்துல இவன் செஞ்ச நன்மைகள் எல்லாம் முடிஞ்சு போயிரும் இவனால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருப்பாங்க அவங்களுடைய பாவத்தை பூர தூக்கி எல்லாம் இவன் தலையில கட்டிருவான் பெருமானார் சொல்வார்கள் நன்மைகளோடு வந்தவன் பாவத்தோடு நரகத்திற்கு செல்வான் இவன் ஏல அப்படின்னு சொல்லுவாங்க அருமையான தாய்மார்களே இன்னைக்கு நாம சொல்கிறோம் நிறைய குரான் மோதுறோம் நிறைய திக்கர் செய்யறோம் ஆனா அதே நேரத்தில் நம்ம இடத்துல அகலாக இல்லை நாம எத்தனை பேரை திட்டுகிறோம் தேவையில்லாம வார்த்தைகளை அதிகமா உபயோகிக்கிறோம் எவ்வளவு அதிகமாக சபிக்கிறோம் பேசுறோம் அவதூறாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் இந்த உயர்ந்த குணங்கள் வருவதற்கு தான் அல்லாவுடைய தூதர் வந்தாங்களே தவிர வணக்கங்கள் மாத்திரம் இருந்தா பத்தாது ஒரு பெண்ணை பத்தி பெருமானிடத்திலே சொல்லப்பட்டது அந்த பெண்மணி நிறைய தொழுகிறார்கள் நிறைய நோன்பு வைக்கிறார்கள் நிறைய தர்மம் செய்கிறார்கள் ஆனா பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறாங்க சொல்லப்பட்டது அவள் நரகவாதி இந்த குணம் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது இந்த கெட்ட குணங்கள் தான் நம்ம இடத்துல இருக்குது அதனால நம்ம பயான்களுக்கு வருவது முக்கியம் அல்ல விவாதத்துகள் செய்வது முக்கியம் அல்ல பெருமானிடத்துல இருந்த உயர்ந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதா முக்கியம் இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா நாளை சொற்க பெருமானாருடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும் பெருமானாருக்கு அருகில் இடம் பிடிக்க முடியும் யாரிடத்திலே குணங்கள் இருக்கிறதோ அவர்கள்தான் வெறும் இவாதத்துக்குரிய மக்கள் அல்ல நல்ல குணமுடைய மக்கள் தான் நாளை ரசூல் செலல் அலிசன் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழமையிலே இருப்பார்கள் என்று ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அருமையானவர்களே இந்த நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் முஸ்லீம் அல்லாத காபிர்கள் அவர்கள்ட கூட பெருமானார் செல்லிசன் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் சொன்னாங்க மக்காவிலிருந்து அழைத்துக் கொண்டு ஹிஜிரத் பண்ணி மதியனா வர்றாங்க வரும்போது மக்காவாசிகள் அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க அப்ப ஹுதைஃபா அவர்கள் சொன்னாங்க எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க மக்காவாசிகள் ஒரு வாக்குறுதி கொடு அப்படின்னா அவங்களை விட்டுறோன்னு சொன்னாங்க என்ன வாக்குறுதி எந்த காரணத்தை கொண்டும் முகமது சல்லா அலிசுன் அவர்கள் எங்களை எதிர்த்து போர் செய்தால் புதைப்பா சொன்னாங்க பரங்க மதீனா வந்த பிறகு பதில் போருக்கு முஸ்லிம்கள் தயாராகிறாங்க முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி அப்ப உதைபா ரதீலானவர்கள் பெருமாநாட்ட வந்து சொல்றாங்க யார சொல்லதான் ஹிஜிரத் பண்ணி வரும்போது காசிர்கள் ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டாங்க ஒரு உடன்படிக்க நீங்க முஸ்லீம்கள் போர் செய்ய வந்தா கலந்துக்க கூடாது அப்பதான் அவங்களை விடுவோம் காசிர்களே ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துங்க நீங்க இந்த போருக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இத அல்லாஹைய தூதர் கட்டுக் கொடுத்தது இன்னைக்கு நாமும் கிராமத்துல உள்ள எத்தனையோ வியாபாரிகள் ஊருக்குள்ள வர்றாங்க பல நேரத்துல அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் இந்த வாக்குறுதியை நம்ம சரியா காப்பாத்தனம்னா நமக்கு மட்டும் பெயர் இல்ல இஸ்லாத்துக்கே பெயர் இந்த வாக்குறுதியை நம்ம காப்பாத்த தவறணும் நமக்கு இல்ல இஸ்லாத்து இருக்கு முஸ்லீம்கள்னாலே அப்படிதான் இன்னைக்கு அதனாலதான் இஸ்லாம் உலகம் முழுவதும் கெட்ட பெயரா இருக்குதுன்னு சொன்னா நம்மிடம் உள்ள கெட்ட அகலாக்கல் எல்லாம் அல்லாஹ் சல்லுல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய மேலான குணங்களை நல்ல பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபியை நம்ம எல்லோருக்கும் தந்தல்வான்